வணக்கம் செப்டம்பர் பனிரெண்டு 2020 இருபது டட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை குறிப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமைதியில் ஏகே இருநூத்தி மூன்றக துப்பாக்கி தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள நாடு ரஷ்யா இரண்டு சர்வதேச தொண்டு செய்வதற்கான தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மூன்று உலக அறிவுசார் சொத்துரிமை குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை நாற்பத்தி இனியன்றே கேள்விகள் 1. இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் எங்கு நடைபெற்றது இரண்டு கடந்த ஏழு ஆண்டுகளில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் 3. என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை அளித்தலுக்காக சாக்ரடிகோ என்ற கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்